சதாசிவரம்பியமியமாதியேருப்பலயோக்கிய பாணம் சூதிரபாஷ் வந்தே பகவந்தோ புன புனஸ்வந்தோ வை ருக்கிவர் அந்தோரு தீயோராத் மூதவிபாஹி வோமவா தஷிணா மூத்த ஓ பதிரங்கேசுணுமே பதேமாஜாங்க துஷு வாசேமேவா இோ விர ஸ்வூஷா விவே அரிஷஸ் ஓரி ஓரு நமஹோ இரண்டாவது கண்டம் முதல் அத்தியாயம் மந்திரம் ஏழு மந்திரம் துச்சமும்ஷி தீட்சா து சமயம்ஷி தீ யாஸ் கத்தவோ திணாசியோகா சோமோ எவேத்து சூரிய தேவத்த சம்பிரூத சனுஷா பசவோ வயசி प्राणापाण व्रीह तप्रद्धा सत्य ब्रह्मचर्य विधि इंडक उपनिषत सृष्टिक्रम सृष्टिक्रम ஹோல் பிரபஞ்சம் எப்படி வந்து இருக்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த சிருஷ்டிக்கு காரணம் பிரம்மன் அந்த பிரம்மன் எப்படிப்பட்ட காரணம் அப்படின்னா அபின்ன நிமித்த உபாதான காரணம் அபின்ன நிமித்த உபாதான காரணம் அதாவது அந்த பிரம்மன் மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் இன்டலெக்சுவல் காஸ்ட் ரெண்டு பிரம்மன் தான் காரணம் இங்க உபனிஷத்து என்ன பண்றதுன்னா இந்த போர்ஷன்ல ஹோல் யூனிவர்ஸுக்கு மெட்டீரியல் காஸ்ட் கம்ப்ளீட் பகவான் தான் ஈஸ்வரா தான் அதை பத்தின கண்ணு துறந்து பார்க்கிறது எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் ஈஸ்வராட்டீரியல் காஸ்ட் எது அப்படின்னா ஈஸ்வரா அப்படின்ற கருத்தை நம்ம இப்ப பார்த்துட்டு வரோம் சரி சிருஷ்டி பிரகரணம் இப்ப ஆறாவது மந்திரத்துல இந்த மந்திரத்துல இருந்து நமக்கு வந்து ஒன்பது மந்திரம் ஒன்பதாவது மந்திரம் வரைக்கும் சிருஷ்டி பிரகரணத்தை பத்தி சொல்லிட்டு வரும் எப்படிலாம் டெவலப் ஆயிட்டு இருக்கிறது முதல் ரெண்டு மந்திரத்துல வந்து ஈஸ்வர தத்துவம் பிரம்ம தத்துவம் எது அப்படி கான்செப்ட சொல்லியாச்சு அப்புறம் மூணுல இருந்து ஒன்பது வரைக்கும் ஹோல் சிருஷ்டி பிரகரணம் எப்படி வந்து இந்த ஹோல் பிரபஞ்சம் வந்து டெவலப் ஆயிருக்கிறது அதை பத்தி பேசிட்டு வரும் இப்ப ஆறாவது மந்திரத்தை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு அனைத்தும் தோன்றின நம்ம பார்த்து அனுபவிச்சு எதெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் எதுல இருந்து வந்தது பிரம்மத்திலிருந்து வந்தது அப்படின்னு வரும் எதெல்லாம் வந்திருக்கிறது இந்த மந்திரத்தில் ஆறாவது மந்திரத்தில் எல்லா வைதீக சம்பந்தமான விஷயத்தை பத்தி சொல்றது வைதீகப்பட்ட விஷயம் இருக்கிறதோ அதெல்லாம் என்ன மனுஷனுக்கு வேண்டியது இப்ப வந்து ஒரு பைக் வாங்குறோம்னா முதல்ல மேனுவல் வேணும் ஓகே சில இதெல்லாம் இந்த போட்டோ காட்டுவான் இல்லையா அந்த மாதிரி இருக்கு இப்ப வந்து ஒருத்தர் வந்து இதெல்லாம் காட்டினார் டேப் ரெக்கார்டர் எம்பி த்ரீ முதல்ல என்ன கொடுக்கறான் ஒரு ஷீட் கொடுக்குறான் இதெல்லாம் இருக்கிறது எங்க கம்பெனி இருக்கிறது இந்த கம்பெனி பெஸ்ட் இவ்வளவு ரேட்டு இதெல்லாம் இவ்வளவு பெசிலிட்டிஸ் இருக்கிறது அதெல்லாம் கொடுக்குறோம் ஓகே அப்ப நம்ம அதை வச்சு பேஸ் பண்ணிட்டு நாம அடுத்தது பிரவிறத்தி பண்ண முடியும் நேச்சுரல் அதனால என்ன தோன்றினது பகவான் கிட்டந்து அப்படின்னா வேதாஸ் அதனால இங்க என்ன சொல்றது சாம மந்திரம் தோன்றினது தோன்றினது உபனிஷத்து அதர்வன வேதத்தை விட்டுடு சாதாரண அதர்வன வேதத்தை சேர்த்துக்காம மூன்று வேதத்தை சொல்லுவோம் ஏன் அதர்வன வேதம் அப்படின்னா அது வந்து வைத்திக ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிறது அது வந்து secular science அப்துல் கலாம் புரிய தோன்றது எப்படி தோன்றினது அப்படின்னா இது வந்து ரிஷிகள் கண்டுபிடித்து கொடுத்ததுனால இருக்கு அதனால ரிஷிகள் வந்து மந்திர திருஷ்டாத கர்த்தர அவங்க வந்து மந்திரத்தை உருவாக்கல அவங்க சொந்தமா வந்து யோசிச்சு எழுதி கொடுக்கல வேதாஸ் வந்துரெடி நம்ம கிட்ட இருக்கிறத ரிசீவ் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுடைய மனசு தூய்மையான மனசு மூலியமாக இதீவ் பண்ணி கொடுக்கப்பட்டது அதனால இது வந்து இந்த மந்திர திருஷ்டாராக அப்படின்னு பேர் அந்த மந்திரத்தை அப்படியே பார்க்கறதுக்கான மனசு சுத்தம் அவங்களுக்கு மன தூய்மை சுத்த சத்துவ மனசு இருந்தது சுத்த சத்துவ மனசு இருந்ததுன்னா அது கிளீனா தெரிஞ்சு அதுல இருந்து அவங்க ரிசீவ் பண்ணி அப்படியே நமக்கு வேதாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது இதுல நாம வந்து நம்ம வந்து வேதா வேதாஸ் தான் சோர்ஸ் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது வேதா தான் படிச்சுட்டு இருக்கோம் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அது வேதத்தினுடைய கடைசி போர்ஷனுக்கு பேர் உபனிஷத்து அது நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க எல்லாரும் முதல்ல வந்துரு சத்துரு நான்கு விதமான வேதங்கள் தோன்றினது பகவான்கிட்ட வந்து நான்கு விதமான வேதங்கள் தோன்றினது அப்படின்னு சொல்றோம் வேதங்கள் தோன்றின பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்றது வேதாஸ் என்ன பண்றதுன்னா அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த ஓகே சரி இந்த வேதாஸ் வந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு வேதாக்கு பிறகு அந்த விஷயம் செய்யறதுக்கான ஏற்பாடு சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கு பேரு தீக்ஷா தீக்ஷன யாக விதிகள் யாகத்தில் பண்ணக்கூடிய ரூல்ஸ் என்ன டிசிப்ளின் பலவிதமான யாகா செய்யறதுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது அதுல ரூல்ஸ் இருக்கு இப்ப வந்து நான் போன கிளாஸ் சொன்ன சர்ஜன் அவருக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கிறது ஆபரேஷன் தேட்டருக்கு போனா சில ரூல்ஸ் இருக்கிறது அங்க செருப்பு எல்லாம் போட்டு போகக்கூடாது சுத்தமா இருக்கணும் இல்லையா சர்ஜன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை நாங்க இன்னைக்கு காலம்பர டென்னிஸ் கோர்ட் எல்லாம் போய் பார்த்துட்டு அந்த டென்னிஸ்ல ஆடுறவனுக்கு அந்த சர்ஜன் கோர்ட்டுக்கு போடலாமோ இல்ல டென்னிஸ் ட்ரெஸ் போட்டு சர்ஜன் ஆஸ்பத்திரிக்கு போக முடியுமோ முடியாது நெவர் ஓகே அப்ப அது அதுக்குன்னு ஒரு கிரமம் இருக்கிறது அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கிறது இதுக்கு மாத்திரம் சில ஏன் பண்ற அப்படி பண்ற ஏன் நெய்ய ஊத்துற ஏன் வச்சிருக்க என்ன கேள்வி அதுக்கு கேள்வி கேட்டா அதனால இதுக்கு சில ரிச்சுவல்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது வேதாசு எங்கெல்லாம் எது இருக்கிறதோ அதனுடைய பிரகாரம் செய்யறதுதான் அப்ப யாக விதினா என்னன்னா சில விதியப்பட்டிருக்கிறது தீட்சா பிரகாரங்கள் இப்ப வந்து விஸ்வாமித்ரா சத்ரி ராஜா கௌசிக மன்னனா இருந்து அப்புறம் பிராமணனா மாறிட்டார் அவர் சாதுவா மாறிட்டார் மாறிட்ட பிறகு பிராமணம் பிராமண மாறிட்டா கோபம் வரக்கூடாதுன்னு அர்த்தம் கோவம் வந்தா பிராமணன் எப்படி வேணா போட்டுக்கலாம் கோபத்தை என்னைக்கு ஜெயிக்கிறீங்களோ அன்னைக்கு பிராமணான்னு போட்டுக்கலாம் இண்டிகேஷன் முடிதல ரொம்ப தள்ள தெளிவு அதனால இங்க ரிஷி விஸ்வாமித்ரா என்ன பண்றாரு அவர் வந்து அவர் கேட்கிறாரு நீ வந்து நான் அடிச்சுடு அக் பண்ணக்கூடாது அப்பதான் அதனுடைய விஷயம் தீர்வாகும் அதனால நான் வந்து கோமம் பண்ண முடியாது அதனால உன் பையன் அனுப்பு ராமன் அனுப்பு தர்மம் ராமன் வந்து அட்டாக் பண்ணணும் ஓகே அது கூட்டிட்டு போறாரு இங்க விஸ்வாமித்திரரே அட்டாக் பண்ண முடியும் ஆனா அட்டாக் பண்ண கூடாது யாக விதியில யாகத்துல உட்கார்ந்து இருக்கவங்க டென்ஷன் ஆகக்கூடாது சரி யாக இருக்கட்டும் அதெல்லாம் மூணாம் மூணாம் தரத்துல பேசிட்டு போயிடுவோம் நம்ம அதுதான் எங்க வீட்டுல கூட்டம் பாரு அந்த சாஸ்திரிகள் ஒரே டென்ஷன் ஆயிட்டாரு இப்படி சொல்றது சௌரியமா இருக்கும் ஓகே இதெல்லாம் சொல்றதுக்கு ஏன்னா எல்லா சாஸ்திரிகளும் இங்க ஒரு ஹோமோ அங்க ஒரு ஹோமோ எல்லாம் ஒரு நாலஞ்சு இடத்துல கனெக்ஷனா ஒரே இது பிஸியான டயத்துல ஒத்துப்பாங்க ஒத்துக்கும்போது டென்ஷன் ஆயிடும் கவர் பண்றது கஷ்டமா இருக்கும் அதுல இந்த யஜமானன் செய்கிறார அவருக்கும் டென்ஷன் சீக்கிரமா முடியுமா அவருக்கும் டென்ஷன் ஐநூறு இடத்துக்கு போனேன் ரெண்டு டேலி ஆயிடும் டென்ஷன் டென்ஷன் டேலி ஆயிடும் அப்படின்னு அங்க சாஸ்திரிகளை விடுங்க நீங்க பூஜை பண்ணும்போது யாரெல்லாம் வந்து பூஜை பண்றீங்களோ அங்க டென்ஷன் ஆகப்படாது செல் போன் பண்ணக்கூடாது ரொம்ப அழகா சொல்றாரு என்ன சொல்றாரு பக்தியுடையார் காரியத்தின் பதரார் பக்தியுடையார் காரியத்தில் பதரார் சொல்றாரு பாரதியார் அதனால அதுதான் யாக விதி பலவிதமான ரூல்ஸ் இருக்கு ரூல்ஸ் என்ன அப்படின்னா அங்க டென்ஷனா இருக்கப்படாது பூஜை பண்ணும் போது நீங்க பூஜை பண்ணும் போது தான் நிறைய பேர் இடத்துல பார்த்திருக்கேன் அது வந்து இப்ப சுவாமி உட்காந்துருக்காரு இருமுடி கட்டும்போது ஒரு டென்ஷன் வரும் பாரு அந்த நெய்ய இடம் டா வேற எடுத்து வெயிடா அப்படியும் ஐயப்பா என்ன சொன்னா மூச்சு அடிச்சு உழுந்துருவாரு அதனால யாகத்துக்கு பண்ணும் பூஜை பண்ணும் இவர் சாந்தமா இருக்கணும் முதல்ல சாந்தமா இருக்கணும் என்ன வேணா ஆகட்டும் எது வேணா ஆகட்டும் நமக்கு ஒரு பயம் வேற ஏதாவது ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்படின்னு எதுக்கு சுவாமி காரியம் பண்ணும்போது பயப்படக்கூடாது முதல்ல பயப்படக்கூடாது அது நாம வச்சுக்கோங்க அதனால விஸ்வம் விஷ்ணு வசக்காரோ பூதபவ்ய அந்த நேரத்தில் விஷ்ணு சாஸ்திரம் சொல்லும் கொசு அடிக்காம இருக்கணும் புரியுதுல பூஜை பண்ணும் போதாவது அப்பயாவது ஜீவஹிம்ச பண்ணாம இருக்கணும் புரியதா பூக்க இருந்துட்டு போட்டா இப்படி எப்படி பண்ணி விட்டுடுங்க புரியல அப்புறம் ஒட்டு மொத்தமா கந்த சஷ்டி கவசம் எல்லாம் சொல்ல முடிச்சிட்ட பிறகு எங்கெல்லாம் போய் விரட்டி அடிச்சு அடிங்க நோ ப்ராப்ளம் குறைஞ்ச பட்சம் தீட்சா இதுக்கெல்லாம் இதுக்கு பேருக்கும் தீட்சான்னு பேரு இந்த தீக்ஷா நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பலவிதமான யாகங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி பல யாகங்கள் பண்ணின டிசிப்ளின் அந்த பரம்பரையில பிறந்தவர்களுக்கு தான் தீட்சத்து பேரு தீட்சத்து தீட்சால இருந்துதான் தீட்சத்து வந்தது இந்த ஹோம் எல்லாம் பண்ணு இப்ப ஆனா இப்ப இருக்கிற நம்ம சிதம்பரத்துல தீட்சத்துல அவங்க கொள்ளுத்தாத்தா பண்ணினத எப்படி மைசூர் மகாராஜா எப்படியும் அவர் மீச மாத்திர இருக்கும் ராஜா எல்லாம் கிடையாது அவரு இப்ப ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவருக்கு ஒரு சக்தியும் கிடையாது அது நம்ம தீட்சத்துக்கு அவங்க பரம்பரையில் கொள்ளு பரம்பல யாரோ ஒருத்தர் அந்த பெரிய விஷயம் பெரிய பெரிய ஹோமம்லாம் நம்ம ஊர்ல பண்ணிருக்காங்க அதுல என்ன ஹோமம்னா இந்த வாஜ்பேய வாஜ்பேய தெரியல அதுல வாஜம்னா வாஜம்னா அரிசி கஞ்சி கஞ்சி பேரு அரிசி வச்சு பெரிய அன்னதானத்தை வச்சுட்டு பண்றது அந்த பண்ணும்போது அந்த யார் அந்த ஹோமம் பண்ணி வைக்கிறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு பேரு வாஜ்பேயி தீட்சத்துமே பேயம் பேயம்னா அந்த கஞ்சி ஊத்துறது சொல்ற இந்த வாஜ்பே சிஸ்டம் நம்ம நூக்கன் நாட்டில் இருந்ததுனாலதான் இருக்காரு நம்ம ஊர் வல்லலாரு வெளியில போக முடியும் போகவே முடியாது இங்க ஒரு குரூப் இருக்கு தமிழன் குரூப் வேதத்துக்கு விரோதமான குரூப் அதை பேசிட்டா அவ்வளவு புறக்கணிச்சிட்டு எதுவும் பண்ண முடியாது நீ பண்ணிள வேதா நமக்கு அடிப்படையில் இருக்கு வாஜ்பேயம் நடந்து தீவிரமா இருந்தது விதி கொடுக்கப்பட்டிருக்க அந்த விதிக்கு பேரு தீட்சான் இந்த தீட்சா பிரம்மத்தினிடம் தோன்றியது அது முக்கியம் ஒன்னு ஒண்ணு போட்டுக்கணும் இதெல்லாம் பிரம்மத்தில் படைக்கப்பட்டது தோன்றது அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் வந்து சர்வே சர்வே நம்ம குக்கு ரெண்டு விதமான குக்கு இருக்கிறது ஒன்னு பீம குசு உடச்சு போடுவா அது பீம் குக்கு ருக்மணி குக்கு நம்ம ஒன் பிளஸ் ஒன் 1 1 ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் அதுக்கு சாப்பிட வேண்டாம் விட்டுருவா விட்டுட்டி அதனால ரெண்டு விதமான யாகம் இருக்குது அது போல யஜா பெரிய பெரிய பெரிய ஹோமத்தில் என்ன பண்ணுவாங்க பெரிய பெரியது இருக்கார் ரிஷியின் போய் தசரத சக்கரவர்த்தி பண்ணிட முடியாது அதுக்கு பெரிய பைசா எல்லாம் வேணும் பெரிய அளவில் அதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கௌசல்யா தேவி பட்ட மகிழ்ச்சி விரதம் இருக்கா விரதம் இருந்து குதிரைய குதிரைய வந்து அந்த வால் வச்சு மூணு தர வெட்டி அந்த அக்னி குண்டத்தில் போட்டாளி ராமாயணத்தில் போடும் போது அந்த குதிரைய வெட்டும் போது அவளுக்கு எந்த விதமான பயமோ சந்தேகமோ கலக்கமோ இல்லைன்னு எழுதுறாரு வால்மீகி ஏன்னா இது ரிச்சுவல்ஸ் இப்ப ஏன் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ண எந்த விதமான கில்ட் இல்லாம இருக்கான் அவன் நூலில் போட்டுருக்கிறது உங்களை ஒருத்தர் ரெண்டு பேரை கொண்டான்னா அது வந்து புனிதமான இது விஷயம் அதுதான் அதனால கில்டே கிடையாது எத்தனை பேர் கொள்றானோ அத்தனை புண்ணியம் அது நமக்கு எப்படி இந்த யாக கொண்டதில் கில்ட் இல்லாம இருக்குமோ அது போல அவனுக்கு அந்த நூல் ஆனா நாம வந்து இப்பெல்லாம் அந்த குதிரையை கொள்றது ஆடை கொல்றதெல்லாம் எடுத்துட்டோம் அதுக்கு பின்னாடி வந்த தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜ் அவர் என்ன பண்ணாரு இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது அந்த காலத்துக்கு ஒத்து இருந்தது பரவாயில்ல வேதத்தை அவர் ரொம்ப ஸ்ட்ராஞ்சா பண்ணினார் அவர் என்ன பண்ணாரு அந்த அரிசி மாவுல வச்சு அதை வெட்டுறதுதான் எலுமிச்சப்படுத்த காவ் கூட போறோம் ஏன்னா இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல இது வேண்டாம் அப்படின்னு நாம வந்து யாக விதியில கூட யஜ்ஞ விதியில கூட மாடிபிகேஷன் பண்ணிட்டோம் அதனால்தான் இன்னும் இருக்கும் நமக்கு உள்ள விஷயம் அப்ப சர்வே சின்ன மகா யஜ் சொல்லிட்டு என்ன சொல்றது உபனிஷத்து தக்ஷணா தட்சிணா அந்த யாகத்துல இதெல்லாம் முதல்ல வேதா வந்தது வேதா வேண்டிய தீட்சா வந்தது தீட்சா வந்து அந்த யாக விதி சொல்லப்பட்டது பெரியதுல எப்படி பலியிடுறது ரெண்டு பிளாட் வந்து எழுதி இன்னொருத்தர் பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ மாடு சட்ட போட்டு நம்ம ஊர்ல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சென்னை மாநகரம் ஆயிடுதான் ஒரு பசுமாடு கிடையாது அதனால கோதானம் கொடுக்கணும் ஏன்னா கோ வந்து நம்ம ரிலீஜியஸோட யாகத்தோட வைதிக சம்பந்தப்பட்டது அதனால கோதானம் புரியுது நமக்கு வந்து காஃபிக்கு தான் நமக்கு யோசிக்க ஆனா அந்த பால் அபிஷேகம் பண்றதுக்கு அதுல இருந்து வரக்கூடிய தயிர் அபிஷேகம் பண்றதுக்கு ஓகே அதுல வருது பஞ்ச கவியம் இருக்க அதனுடைய சாணம் இது கூட அபிஷேகத்துக்கும் அதனால அந்த பசுவ இங்க வந்து இவ வந்து நம்ம தசரதர் பண்ணினார் இல்லையா அந்த ரித்வீக்கெல்லாம் பெரிய பெரிய பண்ணினார் பெரிய யக்ஞ்சம் பண்ணினார் அப்ப வந்து நிறைய பூமி கொடுத்தாரு அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது அப்போஜன சுவாமி பசுக்கள் கொடுத்தார் யாகம் புத்திர காமிச்சியாகம் பண்ணும்போது பத்து லட்சம் பசு பத்து கோடி பொண்ணு கொடுத்தார் கோல்டு பத்து கோடி யோசிச்சு பாருங்க சிறப்பா இருந்திருக்கும் தசரதர் எவ்வளவு பெரியாளா இருப்ப நம்ம நாடு எவ்வளவு சிறப்பா இருக்கும் அந்த அந்த அயோத்தியில தான் இன்னைக்கு பிரச்சனையா இருக்கிறது இல்லையா அதனால நாற்பது கோடி வெள்ளி நாணயம் கொடுத்தாரு பத்து கோடி பொன் நாணயம் கொடுத்தாரு நாற்பது கோடி வெள்ளி நாணயம் கொடுத்தாரு அந்த மாதிரி எல்லா அவங்க என்ன பண்ணினாங்க ஆல் ரித்விக்ஸ் என்ன பண்ணினாங்க அந்த தங்கத்தை கொஞ்சம் எடுத்துட்டு பொன் ஆபரணங்கள்லாம் எடுத்து அங்க ரிஷி சிங்கரும் வசிஷ்டரும் பெரியாள் அவங்களுக்கு அந்த கனகாபிஷேகம் பண்ணிட்டு மீதி என்ன இருக்கிறதோ டோட்டலா அதெல்லாம் பார்ட்டிஷன் பண்ணி அவங்கவுங்க சண்டை போட்டுக்காம எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு வால்மீகி எழுதிடுறாரு அதுதான் முக்கியம் அப்படி தட்சிணா வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது சாத்திரம் அந்த காலத்து ஒன்னே ரூபாய் கொடுக்கப்படாது இது பஜார்ல போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு வேட்டி இருக்கு தெரியும் உங்களுக்கு அது எங்க சத்தம் பிடிச்சோன்னா அந்த மாதிரி ஒரு வேட்டி வாங்கிட்டு எதையுமே இப்ப நெகட்டிவா சொல்றதுக்கு பயமா இருக்கு ஓ இப்படி ஒரு சிஸ்டம் இல்லாம போச்சு தெரியாம போச்சு அப்படின்னு நல்லதா கொடுக்கணும் இல்லன்னு ஹோமம் பண்ணாம இருந்தா பரவணும் பண்ணினா பேஷா பண்ணணும் கரெக்டா கொடுக்கணும் ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இதெல்லாம் வந்து பிரம்மத்துக்கிட்ட இருந்து உருவானது இது ஐடியா ஓகே நெக்ஸ்ட் இது எல்லாமே பிரம்மத்துக்கிட்ட இருந்து உருவானது நெக்ஸ்ட் என்ன வந்தது நெக்ஸ்ட் வந்து சம்பத் சரசா வருஷம் வருஷத்தை குறிக்கிறது ஆனா சம்பத் காலம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து குரு பெயர் குரு பெயர் இது ரொம்ப இம்பார்ட்டன் இது சயின்டிபிக் ஆகும் அங்கோ இருக்கிற கிரகங்கள் வந்து நகரத்துக்கும் நம்மளுடைய ஆக்ஷனுக்கும் கனெக்ஷன் இருக்கு நீங்க ஒரு அம்மா சொல் இன்னைக்கு குரு பயிற்சி எனக்கு போதாத காலம் போயிட்டு திருப்பி வந்துட்டேன் ஆபீஸுக்கு போயிட்டு குரு பயிற்சி அதுவும் அதான் ஏதாவது கனெக்ஷன் இருக்குதான் இன்னைக்கு காலையில நாங்க போறபோது என்ன குரு பயிற்சிக்கு குருவே பயர்ந்து போறீங்க நீங்க காலையில ஒரு மாமி சொன்னாங்க அதனால இது இதெல்லாம் கிரகங்கள்லாம் மூவ் ஆகிறது இதெல்லாம் டைமிங் ஓகே டைமிங் சம்பத்சரம் அப்படின்னா மாச வருஷம் நாலு பட்ச இதெல்லாம் இருக்கிறது ஓகே இது வந்து நமக்கு வந்து சோ சங்கரர் வந்து தன்னுடைய காலத்தை இந்த சம்பத்சரத்துக்கு மீனிங் சொல்றாரு அது என்ன சொல்றாரு மாச பக்ஷ வார நாலு இதெல்லாம் சொல்றாரு சோ அதனால வைதிக சடங்கு பண்றதுக்கு நாழிக நேரம் காலம் முக்கியம் ஓகே அதனால நமக்கு வந்து நமக்கு வந்து சங்க எது எது செஞ்சாலும் சங்கல்பம் வேணும் சங்கல்பம் வந்தாலே அங்க காலம் வந்துடணும் ஓகே அது என்ன சொல்லலாம் அம்பரே ரித மாசுலபே நவமியாம் சுபதித அப்புறம் என்ன வாசரயுக்தாம் புனர்வசு நக்ஷத்திரயுக்தாம் யாருது ஸ்ரீராமனது கர்க்கடகலட்சணயுக்தாம் இதெல்லாம் ராமனது தான் இதுதான் சுபயோகே சுபகரண ஏவங்குண விசேஷண விதிஷ்டாம் அஸ்யாம் எல்லாமே கால எவ்ரிதிங் காலம் டைம் அதனால வைதீக கர்மத்துக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து பழைய பஞ்சாங்க தெரியாது மாசத்தை மாத்த முடியுமா நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை தலையிடக்கூடாது நமக்கு மேத் வீக் ஏற்கனவே தமிழ்ல வந்து தகராறு தமிழ் தெரிஞ்ச தமிழே தகராறு சேர்ந்துதான் பஞ்சாங்கம் பஞ்சாங்கன்றது காலக்கணக்கு சும்மா அர்த்த விஷயம் இல்ல பஞ்சாங்கம் படிக்கிறது பஞ்சாங்கம் படிக்கிறது இதெல்லாம் செய்யணும் இந்த யத்தில் இத செய்யணும் அப்படி சொல்றது பஞ்சாங்கம் படிக்கிறது அதனால சம்பத் கர்மாங்கனி கர்மம் செய்யறதுக்கு ஹேத்துவா இருக்கிற விஷயத்தை சொல்லி பிரம்மத்து கிட்ட இருந்து வந்தது ஈஸ்வரா இருந்து வந்தது அப்படி அப்புறம் என்ன எஜமானன் என்ன இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்கணுமே தசரதன் எஜமானன் ஓகே அந்த வைத்தீக காரியம் பண்றதுக்கு வைத்திகத்தில் நம்பிக்கை இருந்து எல்லா காரியம் பண்றதுக்கு வேண்டிய எஜமானன் அந்த இது ஒரு ஒரு, செகண்டரி மீனிங் என்ன எஜமான என்ன என்ன மாஸ்டர் ஓகே பழைய காலத்தில் வச்சுட்டு அண்ட அண்ட் சொல்லுவாங்க அடிமை நான் உங்களுக்கு எஜமான ஓனர் அப்படி சொல்றது அது எஜமானன் அப்படி சொல்லலாம் ஆனா உண்மையிலே இங்க எது எதை குறிக்கிறது இங்க எஜமானன்றது வைத்திய சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் குறிக்கிறது ஓகே அது என்ன சொல்றது தோன்றினது படைத்தது பகவான் ஈஸ்வரம் அப்போ இந்த கருமா செய்யறதுக்கு மனுஷனுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கருமா செய்யறதுக்கு ஆக்சன் ஓகே அவனுக்கு தான் பாபமும் புண்ணியமும் இருக்கிறது மற்றவங்களுக்கெல்லாம் கடையவே கிடையாது அதனால எந்த ஒரு காரியமும் செய்யறதுக்கும் நமக்கு வந்து சோ இப்ப வந்து இப்போ எரும மாடு வந்து சிக்னல் போறதுன்னு வச்சுக்கோ அரெஸ்ட் பண்ண மாட்டான் ரெண்டு பேர் போலாம் சிக்னல் எரும மாடு போலாம் டிராபிக் போலீஸ் போலாம் பிடிக்க மாட்டான் நீங்க பாத்தது இல்லையா நீங்க நான் பார்த்திருக்கேன் நான் அவரு அவரும் போவாரு நான் நான் அப்ப அப்பயும் மா போறது இவனும் போற சிக்னல் ரெட் சிக்னல் இருக்கு அதுக்கு தெரியாது ஆனா நம்ம ஊர் மாடலாம் நின்று போகும் சிக்னல் கர்மா செய்யறது ரைட் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கர்மாக்கு பேர் ஆகாமி கர்மான பேர் அந்த ஆகாமி கர்மால பாப புண்ணியம் வருது பாப புண்ணியம் வந்தா அதற்கு வேண்டிய வேண்டிய அளவுக்கு இருப்பிடம் இருக்கணும் ஓகே இருக்கிறதுக்கு வேண்டிய இடத்துக்கு பேரு லோகாகா லோகாகா ஓகே கர்ம பலம் நம்மளுடைய கர்ம தகுந்தா போல லோகம் அமையிறது ஓகே அது எத்தனை எத்தனை பதினாலு லோகாகா பதினான்கு லோகம் இருக்கிறது அப்போ இந்த ஹோல் ஜகத்து சொல்ற இது ஒரு லோகம் ஜகத் மீன்ஸ் என்ன கர்ம பலம் கர்ம இந்த ஹோல் ஜகத்தினுடைய இன்டிகேஷன் எப்படி சொல்றோம் நம்முடைய கர்மத்தை பொறுத்து நாம வந்து எல்லா இடத்திலையும் வரது இந்த கர்மத்தினுடைய பாப புண்ணிய அளவு பொறுத்து மேல கீழே எந்த லோகத்தில் நமக்குமோ அத பொறுத்து கிடைக்கும் அப்போ பதினான்கு லோகம் இசு கொள் கர்ம பல ரூபா கர்ம பல ரூபா இசு கொட்டு போர்டீன் லோகாஸ் ஓகே சாதாரணமா நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில சாதாரண நமக்கு கொஞ்சம் வைத்திய தெரிஞ்சவங்க நாலு விதமா பிரிக்கலாம் இந்த 14 லோகத்தில் நாலு லோகம் தெரியும் தெரியும் இல்லையா இன்னொன்னு நம்ம விரும்புறது சொர்க்க லோகம் இருக்கிறது ஓகே இந்த மூணு லோகம் தெரியும் இன்னொரு லோகம் இருக்கு கொஞ்சம் சாஸ்திரம் தெரிஞ்சும் தெரியும் அது வந்து திரும்பி வராத லோகம் பிரம்மலோகம் ஓகே பிரம்மலோகம் ஹையர் லெவல் ஆஃப் லோகம் அங்க போனா திரும்பி வரக்கூடாது அங்க பிரம்மாஜி கிட்ட கற்றுக்கணும் ஒரே அட்டம் ஆகணும் அங்க வந்து அங்க அப்படியே முக்தி ஆயிடுவான் அது பிரம்ம லோகம் ஓகே நம்பர் ஒன் நம்பர் மேலான லோகத்தில் இரண்டாவது சொர்க்க லோகம் அது வந்து எப்படின்னா திருப்பி ரிட்டர்ன் அங்க எல்லா விதமான வசதிகள் இருக்கும் சகல வசதிகள் இருக்கும் அங்க வந்து முதுகு வலி வராது கழுத்து வலி வராது ஓல்ட் ஏஜ் வராது ஒரு ப்ராப்ளம் வராது ஆனா என்ன நம்ம புண்ணிய டிக்கெட் ஆனவுன்னு தூக்கி எரிஞ்சிடுவாங்க மத்திய லோக மனுஷ கீழான லோகம் நரக லோகம் ஓகே அப்போ போர்டீன் லோகா மேல இருக்கிற லோகம் வந்து அது வந்து பிரம்மலோகம் பிரம்மலோகத்துல இருந்து கீழே படிப்படியா வர்றதுன்னா தபோ ஜனலோகா மகர்லோகா சொர்க்கலோகா போர் அப்படி சொல்ற ஓகே இப்படி வந்த ஆறு லோக்கா சொல்லியாச்சு இப்போ இப்ப நாம மத்தியில் இருக்கிறது ஒன்னு இருக்கிறது அது என்ன பூலோகம் நமக்கு கீழே வந்து ஏழு லோகம் இருக்கிறது அது என்ன இருக்கிறது அதல விதலை சுதல மகாதல ரச தலாதல பாத இதெல்லாம் ஆவணி ஆவட்டத்தில் வரும் உபவாசம் இருந்து சொல்லுவோம் அங்கிருந்து ஸ்மெல் வந்து இருக்கும் ஓகே இட்லி அன்னைக்கு ஸ்பெஷல் அன்னைக்கு பார்த்து இட்லி குழஞ்சு போடும் நம்ம தபசில் இருக்கிற பங்கம் அதனால அவளை போய் அங்க பக்கத்தில் பண்ணிட்டு இருக்காள் அவளை திட்டக்கூடாது நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் பங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புரிஞ்சு சும்மா இருக்கணும் எனக்கு தெரிப்போ இதெல்லாம் வந்து அது என்ன சோமகா எத்ரபவத்தே எத்ரஹா சூரியகா சோமகனா இங்க வந்து சோமக இண்டிகேஷன் வந்து நிலவு நிலவு பூர்ண ஒளி பாய்ச்சுகின்ற எல்யூமெண்ட் பண்ற சொர்க்கலோகத்தை குறிக்கணும் சோமகனா நிலவு இந்த அந்த லோகத்தை குறிக்கிறது வந்துலோகத்தை சொல்றது சூரிய லோகம் என்றது என்ன அப்படின்னா அது வந்து மேலான பிரம்மலோகத்தை குறைக்கிறது பிரம்மலோகத்தை குறைக்கிறது அதனால இந்த மேல் இதெல்லாம் இருக்கிறது சேட்டலை விபரீத ஆசை வரும் சேட்டலை பிடிக்காதம் விட்டோம் விட்ட மாதிரி இதெல்லாம் வந்து பகுத்தறிவு பாசறையில இருந்து நம்ம சொல்ல மாட்டோம் அவளைதான் நமக்கு டவுட் இருக்கு ஆனா கூட கொஞ்சம் இருக்கிறதுனால சரி இன்னும் சொல்றாங்க அப்படின்னு சொன்ன நான் கூட ரொம்ப யோசிச்சு பண்ணேன் இப்படி கீழே போய் பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் புரிஞ்சது இது சுற்றி இருக்கிறது எது கீழே எது மேல பூமியே கீழே மேலே கிடையாது எதுவும் மேல கீழே இருக்கிறது இப்ப எதை வந்து சொல்றது மேல் லோக்கம் கீழே கிரேட் இல்லையா இது முக்கியமான கொஸ்டின் இல்ல அதுக்குதான் இன்னைக்கு வர சொன்னேன் புரிஞ்சுத இப்ப அடிப்படை கேள்வி இது இப்ப உங்க உங்க கனவுல நீங்க ட்ரீம்ல பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு உலகம் சிருஷ்டி பண்ணுவீங்க ஓகே அங்கு ஒரு பஞ்சபூதம்லாம் வரும் அங்கு ஒரு பட்சி வந்து பறந்து போறதுன்னு வச்சுக்கோ பட்சி பறந்து போகுது அந்த பட்சி அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா ஸ்பேஸ்ல பறந்து போறது இல்ல அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் கண்ணும் முழிச்ச பிறகு நீங்க கனவுல பார்த்த அந்த ஸ்பேஸ் பட்சி பறந்த இடம் எங்க சொல்லுவீங்க இல்ல சொல்றது புரியல நீங்க கனவுல பார்த்த பட்சி பறந்த ஸ்பேஸ் இருக்க ஸ்பேஸ் இருக்குன்னா பறக்கும் அது அந்த ஸ்பேஸ்ல பறந்த இடம் நீங்க முடிச்ச பிறகு நம்ம பார்க்கிற ஸ்பேஸ்ல காட்ட முடியுமா காட்ட முடியும் காட்ட முடியுமா சப்போஸ் வந்து இப்ப வந்து போன ஒரு தண்டவாளத்துல இது ட்ரெயின் வந்து இப்படி உழ்ந்துட்டு நம்ம ஊர்ல என்ன வேணா நடக்கும் சாஞ்சு போச்சது அப்படி ஓகே இந்த சின்ன குழந்தையில ட்ரெயின் விட்டு பழகிறது இருக்கு அந்த பையன் வந்து இப்படி அப்பப்ப சிலது இப்படி சில குழந்தை நல்லா ட்ரெயின் விடும் சில குழந்தை இப்படி அப்பப்ப விட்டுரும் அவன் வந்து டிபார்ட்மெண்ட் நினைச்சேன் தூங்கும் போது நம்ம கனவுல வரும் இதுவான் டெல்லியா கல்கட்டாவான் வாரணாசி ஒரு ஸ்டேஷன் இருக்கு அப்ப அந்த ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஷன் அத வந்து நீங்க கனவுல பாத்தீங்கள அந்த ஸ்டேஷன் அந்த இருக்கேன். அந்த பிளேஸ் நீங்க பாக்குற பூமியில் எந்த பிளேஸ் ஐடென்டி பண்ண முடியும் பண்ண முடியாது அதுக்கும் நான் பார்த்து அனுபவிச்சு இந்த விழிப்பு நிலையில இருக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனா அது இல்லையா கனவுல இல்லையா இருக்கு ஓகே கனவுல இல்லைன்னு சொல்ல முடியாது நான் நல்லா விழிச்சு பார்த்தேன் அங்க ஒரு லைட் இருக்கிறது இல்லையா அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது அங்க பேர்ட்ஸ் இருக்கிறது அப்ப தேசம் இருக்கிறது காலம் இருக்கிறது வஸ்து இருக்கிறது எவ்ரித்திங் இருக்கிறது அதே போலதான் நாம பார்த்துட்டு இருக்க இந்த பூலோகத்தில் இருக்க பஞ்ச இருக்க இந்த ஸ்பேஸுக்கும் சொர்க்கத்துல இருக்க ஸ்பேஸுக்கும் சம்பந்தம் இல்ல அது செப்பரேட் இது செப்பரேட் நீ போய் எந்த சாட்டலைட் பண்ண முடியாது நீ இந்த சாட்டலை கண்டு முடிக்க முடியும் போயிட்டா இருக்கும் சில பேருக்கு கிளாஸே போவே நமக்கே சில நேரத்தில் வந்து சீக்கிரம் போயிட்டா இருக்க என்ன என்ன கான்செப்ட் வச்சிருக்கு சில சமயம் டைம் வந்து சிலமே டைம் வந்து நகரவே மாட்டதுதான் அப்ப டைம் விவசாயில இருக்கிறது தான் கொஞ்சம் அப்படி அப்படி மனோ குதிரையை தட்டி விட்டீங்கன்னா டைம் குறதே தெரியாதுல இருந்து ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு யுகமா இருக்கும் பிரையெட் தான் அதனால டைம் இருக்க கால தேச வஸ்து எல்லா இடத்துலையும் வேற வேற இந்த பதினான்கு லோகத்துக்கும் சப்பரேட் சப்ரேட் தேச கால வஸ்து இது முதல்ல இத புரிஞ்சுன்னா இந்த கண்டுபிடிக்கிற புத்தி வராது இது சொர்க்கத்துக்கு போய் பார்த்துலாமா பார்க்க முடியாது அது சப்பரேட் அதனால இங்க என்ன உபநிஷத்தை சொல்றது சிருஷ்டியானது முதல்ல இந்த முதல் ஸ்லோகத்துல மந்திரத்துல ஆல் தேக்ரெட் சம்பந்தமா வேதத்துல இருந்து லோகாஸ் வரைக்கும் சொல்லிடுச்சு சேக்ரெட் நெக்ஸ்ட் மந்திரத்துல என்ன சொல்லப்படுது all the secular தீக் பகவான் கிட்டது பகவான் கிட்டது தட்சிணா தட்சிணையும் புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ண முடியாது கஞ்சூஸ் இல்லாம கொடுக்கணும் அவ்வளவுதான் சம்பத்சர இருக்கணும் இந்த கர்ம பலத்துக்கு தகுந்த கிடைக்கிற பிளேஸ் பிரம்மத்து உருவானது இது சேக்ரெட் செகுலர் சிருஷ்டி எப்படி இருக்கிறது அதை பத்தி இப்போ படிப்படியா சொல்ல போறது ஏழாவது மந்திரத்தில் பகுதா சம்பர சுதா சம்பர அதாவது போன ஸ்லோகத்துல சொன்ன லோகம் சொன்ன உடனே அந்த லோகம் எப்படிப்பட்ட நிலையில வந்திருக்கிறது கர்ம உபாசன ரூபமா வந்திருக்கிறது இப்ப ஐடியா என்னன்னா இந்த முண்டு குப்பநேஷத்து என்ன பண்றது நமக்கு தெரியாத டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறது ஓகே கொடுத்துட்டே வரும் ஆடா இதெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் இதுவே நல்லா இருக்க இதுவே நல்லா இருக்கு அப்புறம் ஒரு கிக் கிக் கொடுத்த இதெல்லாம் பிரயோஜனம் இதுக்கும் சம்பந்தம் பிரம்மத்து மேல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது கயிற்று மேல எப்படி பாம்பு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதோ இல்லாத பாம்பு அது போல ஏற்றி வைக்கிறது அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் இப்ப என்ன சொல்றாரு இப்ப நம்ம வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க வீடு கட்டினா ஒரு ஒரு ரூம் இருக்கிறது பிளான் எல்லாம் பண்ணி எல்லாம் வீடு கட்டுறோம் ஓகே வீடு கட்டின போனா சில ரூம்ல வந்து போக்கஸ் லைட்லாம் போட்டிருப்போம் டேபிள் போட்டிருப்போம் சேர் போட்டிருப்போம் பேன் போட்டிருப்போம் ஏன் என் குழந்தைக்கு ஸ்டடிஸ் ரூம் இதெல்லாம் அப்பாவெல்லாம் முடிஞ்சதெல்லாம் செஞ்சு விட்டாருதான் டேபிள் போட்டாச்சு பேன் போட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு கீழேயும் போட்டாச்சு மேலேயும் போட்டாச்சு தண்ணி கூட சொம்பல் வச்சாச்சு அது உபயோகம் இல்லாம கூட இருக்கலாம் படிக்கணுமே அது லைவா இருக்கணும் ஜடவஸ்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லை இப்ப வந்து இந்த டேபிள் இருக்குங்க டேபிள் வந்து உலகத்தை சுற்றி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணாது நான் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணிட்டா தான் இதுக்கு யூஸ் நான் யூஸ் பண்ணலாம் இதுல ஒரு எக்ஸ்பீரியன் ஒண்ணும் கிடைக்காது இருந்தாகணும் அப்போ இந்த விஷயம் அச்சேதனம் இருக்க அச்சேதனமான வஸ்துல மீனிங் என்ன ேதன வஸ்து படுத்த வேண்டும் சேதன வஸ்து உபயோகப்படுத்தாது அச்சேதன வஸ்து பிரயோஜனம் இல்லை மீனிங்லெஸ் மீனிங் இருக்கும் அது சேதனமான வஸ்து அதை பயன்படுத்திக்கும் போதுதான் பயன்படும் அப்போ இந்த போர்டீன் லோக்கா சொன்னமே அது இனர்ட் அதுல யாரு அதுல கர்ம பலத்து மூலியமா போயிருக்கா தேவாகா தேவர்கள் பலவிதமான தேவர்கள் அங்க போயிருக்காங்க இந்த தேவர்களும் தான் மகாபலி இருக்க நீங்க பெரிய பெரிய ரொம்ப உத்தம கிளாஸுக்கு வரும்போது தீவிரமா கிளாஸுக்கு வரும்போது இதுவே இருக்கும் போது நிறைய வரும் ஏன்னா தேவேந்திரனுக்கு பயம் ஆயிடும் இவன் இப்படி தீவிரமா போயிருந்தா இவ்வளவு நம்ம பதவியே அதோகதி ஆயிடும் போல இருக்குமா இருந்தீங்கன்னா இந்திர பதவி கூட கிடைக்கும் அப்போ இந்திர பதவி எனக்கு தேவையில மோட்சம் தான் எனக்கு அதுக்கு தான் வந்து இருக்கேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஆபீஸ் கிஃப்ட் எல்லாம் விட்டுட்டு பர்மிஷன் போட்டு எதுக்கு வரதுக்கேன் இந்திர பதவிக்கு வந்திருக்கேன் உன் பதவிக்குலாம் நாங்க வரல மந்திரம் இருக்குதவிக்காக நாங்க வந்து வண்டி தெ கிடையாது போற ஜ ாக இதெல்லாம் இருக்கும் எப்பவுமே இந்த ஹியூமன் புத்தி இன்னொருத்தருக்கு பயம் வந்துடும் பிரயர் தான் அதனால இந்த மனிதர்கள் அதிகமா புண்ணியம் பண்ணிட்டான் அவன் தான் தேவான் அதனால நம்ம மாதிரி ஆளுதான் இப்ப நம்ம ஊர்ல வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கான் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஏன் வந்து மினிஸ்டரா இருக்கான் பாபமும் புண்ணியமோ பண்ணியிருக்கான் ரெண்டும் போட்டிடலாம் ஓகே எத்தனை பேர் ஏமாத்தி வந்தா அது பாபம் இல்லையா இல்ல நல்ல அது கஷ்டம் ஏதோ நீங்க உங்க சௌரியத்தை போட்டுங்க நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன் அதனால அந்த ஜீவா மாதிரி மேனிபெஸ்டோ எப்படி இருக்குதான் பல விதமா இருக்கிறது கிரேட் இருக்கிறது நம்ம மனுஷன் எத்தனை கிரேட் இருக்கிறதோ அது போல அங்கேயும் கிரேட் இருக்கு நமக்கே வந்து மனுஷ லோகத்தில் மனுஷன் காமனா ஒரு புண்ணியம் பண்ணதுனால நம்ம மனுஷனா பிறந்துட்டோம் ஆனா அதுலயே கிரேட் இருக்கு எல்லாரும் ஈக்குவல் கிடையாது ஈக்குவல் ஆக முடியாது போது சில பேர் ஹெல்த்தியா இந்த சூழ்நிலை சில சமயம் சொத்தை அழிக்கிறதுக்காக அந்த குடும்பத்தில் பிறப்போம் சில சில சொத்து இல்லாத குடும்பத்துல பிறந்து சொத்து சேர்க்க வேண்டியது இருக்கும் கரும பலம் போதே பல விதமான சில பேர் வந்து கோல்டு ஸ்பூன்ல சாப்பிடுவான் சில பேர் வந்து வெள்ளி ஸ்பூன்ல சாப்பிடுவான் சில பேர் எவர் சில்வர் ஸ்பூன்ல சாப்பிடுவான் சில பேருக்கு ஸ்பூனே கிடையாது ஏன்னா புட்டே கிடையாது அந்த மாதிரி எல்லாம் ஆள் இருக்கான் புரியல அப்படி நம்ம ஊர்ல கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க அப்ப இதெல்லாம் வந்து என்ன பிறக்கும் பொழுது அவனுக்கு வாங்கிட்டு வந்த கர்ம பலத்தினுடைய கிரேட் இருக்கிறது அதனால நீ வந்து ஈக்குவலா ஆக்கிடுவேன் அதெல்லாம் பேசுறதுக்கு சௌரியமா இருக்கும் ஈக்குவலா ஆக முடியாது ஈக்குவலா இருக்கணும் புரியுது என்னைக்கு யூனிஃபார்ம் ஆனா ஏற்ற தாழ்வுன்ற கேவலமான மன உணர்ச்சி இருக்குல்ல அதை நம்ம எடுக்கணும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது டபுள் ரூம் ஒன் கிச்சன் இண்டிபெண்ட் இருக்குறோம் ஒன்னும் முடியாது இம்பாசிபிள் இதெல்லாம் இருக்கு மறந்து அங்க போன அங்கே இந்திரன் இருக்கான புரிய ஐராவத யானை வேற ஒரு பைய வச்சுக்க முடியாது அந்த ஐராவத யானையை அதை பார்க்கும் போது என்ன ஆகும் என்ன ஆகும் மத்த மினிஸ்டர்ஸ் தேவாறுலாம் இருக்கல அக்னி வருணம் கொஞ்சம் போகும்போது அங்கேயும் போய் இவன் நிம்மதியா இல்ல அங்க போய் இவன் பேசுற பேச்சு கேட்டா அங்க போய் தூக்கப்படுது நான் ஆகாசத்துல போயிட்டு இருக்கான் பூமியை விட்டு வெளியில தனியாக கிரகத்துல போயிட்டு இருக்கோம் ஆனந்தமா இருக்க வேண்டாமா அந்த வசனத்தை இங்கே வந்து மேல பிளைட்ல போகும்போது ரொம்ப மோசம் ரொம்ப மோசம் பேச டிஸ்கஸ் பக்கத்துல கார்பரேட் பீப்புள் ரெண்டு பேர் அவன் பாச பத்தி அங்கே தூக்கத்தை கட்டிட்டுமா ஆகாயத்திலையும் அவனுடைய பிரார்த்து பாருங்க அதனால சோ இதெல்லாம் இருக்கிறது ஜலசு வரும் ஜலசு வரும் தான் அதுக்கப்புறம் வந்து அங்கியம் பல லோகல்லா இருக்கிறது இது வந்து தேவாகா இன்னொருத்தர் யாருது சாத்தியாக சாத்திய பித்ரு தேவதைகள் என்ன வந்தது எந்தெந்த பயலோலாம் சொர்க்க இருக்கான் நீ இவ்வளோ பெரிய ஆளு நீ நான் அவனோட புள்ள நான் நான் வந்து அந்த பீஷ்மா சந்துனும் அவங்களுடைய குடும்பத்தில் வந்திருக்கேன் நான் வந்து பித்திருலோகத்திலே இருக்கிறதா எப்பட நான் சொர்குலோகத்துக்கு போகிறதே மேல உலகத்துக்கு நீ ஏதாவது இது பண்ண நீ வந்து பெரிய யாகம் ஒன்று பண்ணோம் ராஜசூய யாகம் பண்ணோம் நீ இவர் கெட் பேக் வாங்கிட்டார் ராஜசூய யாகம்னா என்னதுன்னு கேட்குறாரு ஸ்ரீகிருஷ்ணன் கிட்டே ராஜசூய யாகம்னா எல்லா பார்ட்டியும் இந்த ஆளை வந்து பிரைம் மினிஸ்டர்ன்னு ஒத்துக்கணும் இது நாட்டில் நடக்குமா ஒத்துக்கவே முடியாது இம்பாசிபிள் புரியா அப்பவே இம்பாசிபிள் இப்ப கேட்கவே வேண்டாம் டிராப் அன் பண்ண ஒண்ணு அர்ஜுனனுக்கு கோவம் வந்தது அப்பா வேண்ட சொல்லுறோம் அப்படி சுட்டு அப்புறம் கிருஷ்ணரும் அதுக்கு ஓட்டு போற பீமை இருக்கவே இருக்கான் ஓகே அடிச்சு கொள்றதுக்கு எல்லாரையும் அதனால போயிட்டு வந்தாங்க அப்போ அங்கே லோகத்துல டிஃப்ரெண்ட் இருக்கு ஜலஸ் இருக்கு துக்கம் இருக்கிறது அதனால நீங்க இங்கே புத்தியோட எல்லாத்தையும் ஒழிய வேற எங்கேயாவது போய் சரி பண்ண நினைச்சா முடியாது கிட்ட வந்து தோன்றினார்கள் பசவக மிருகமும் பிரம்மத்த பக்ஷி இதுல ஒரு ஆர்டர் பாருங்க தேவா சாத்தியா மனுஷா பசவா பக்ஷி ஓகே தோன்றினார்கள் இதெல்லாம் தோன்றது ஓகே அதனால இந்த மிருகம் மத்திய வந்து ஹயர் லோகம் அதுக்கு கீழே இருக்கிற லோகம் அயர்லோகத்தில் சாத்தியாக மத்திய லோகத்தில் மனுஷியாக கீழ் போயிட்டு இருக்கு ப்போ இதெல்லாம் தோன்றினது பிரம்மத்துக்கிட்ட தோன்றினது வேற தோன்றின பிறகு என்ன வரணும் மனுஷங்கள் ஜீவர்கள் இருக்கிறதுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போன இப்போ சந்திராயணத்துக்கு போயிட்டுருக்கான் எங்கெங்கோ போயிட்டுருக்கான் அங்கே ஃபிளாட் போகிறதுக்காக தான் இங்கே போட்டதெல்லாம் போறாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இப்போ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க போகிறதுக்கு அங்கே போனான் ஸோ எதுக்கு எல்லாரும் போயிட்டுருக்காங்க ஓகே இதில் வந்து நம்ம சில பேர்லாம் கேள்வி கேட்டுருக்கான் ஏ நம்ம ஊரில் லோக்கலில் வந்து சாப்பாடு இல்லாமல் அவஸ்தப்படுறான் அவன் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான்ல அவன் போகிறதுக்க நீங்கள் வந்து உங்களுக்கு மேக்சிமம் கல்யாணத்தில் இந்த பேண்ட் ஷூட்டு போடுறதுக்கு எவ்வளோ ஆகும் இல்லையா ஒரு லட்சம் வச்சுக்கேன் ஒரு லட்சம் பேண்ட் ஷூட் இப்ப அம்பானிலாம் போடுறா பேண்ட் ஷூட்டு ஒரு லட்சத்துக்கு போடுவான் என்ன போடுவான் கோல்டு அவன் பேண்ட் ஷூட் பண்ண லோக்கல் கல்யாணத்துக்கு மாதிரி போட்டு பண்ணாமட்டான் அவன் கொஞ்சம் பெரியா இல்லையா அந்த மாதிரி எவ்வளவு போட்ட முடியும் ஆனா இருக்கிறதுல பெரிய வெயிட்டான ட்ரெஸ் ட்ரெஸ் நாற்பது கோடி நாற்பது கோடி ட்ரெஸ் பார்த்திருக்கல இதுனா நாற்பது கோடி ட்ரெஸ் பத்து லட்சத்துக்கு வந்து ஒரு டஸ்பின் வாங்கி வச்சிருக்கேன் அதனால நாற்பது கோடிக்கு டிரெஸ் அதுக்கு நான் ஓசி போனோம் அப்புறம் கதிர் வீசும் அப்புறம் இவனுக்கு மூச்சு வேணும் ஆக்சிஜன் வேணும் எங்க போனாலும் ஆக்சிஜன் வேணும் இப்ப ஏன் அந்த கிரகத்திலும் போகலாம் அங்க ஆக்சிஜன் இல்லை பிராணசக்தி வேணும் அதனால பிராணசக்திய படைத்தார் பகவான் என்ன படைத்தார் என்ன தோன்றிருச்சு அப்படின்னா என்னது அரிசி யவ் அப்படின்னா பார்லி ஓகே அப்போ படிப்படியாக அவர் பாருங்க ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லா வருது பாருங்க நீங்க வேற சிருஷ்டி இல்ல நியூ டெக்ஸ்ட் ஓல்ட் டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்க சிருஷ்டி அவனு சொல்லியிருக்கான் அதையும் படிச்சு பாருங்க இது பிராணம் கொடுத்த உடனே எப்ப பிராணாய நீங்க ஒழுங்கா பண்ண ஆரம்பிச்சுக்கணும் பசி உடனே தெரிக்கும் நல்லா பசிக்கும் ஓகே பசி எடுக்கணும்னு நல்லா பிராணாயம் பண்ணீங்கன்னா கபால நாடி சுத்தி பிராணயம் நல்லா பண்ணீங்கன்னா நல்லா பசிக்கும் அதனால நீங்க வந்து சாப்பிட்டாச்சான் கேட்கறதுக்கு டெக்னிகா என்ன அப்படின்னா நீங்க வந்து பிராணி பண்ணிட்டீங்களா படைச்ச உடனே சாப்பிடத்துக்கு வேண்டிய ஐட்டத்தை படைக்கிறார் கோழியை படைக்கவில்லை ஆடை படைக்கவில்லை ஈஸ்வர அதை சொல்லலை அரிசி படைத்தேன் ாரோ என்ன இருக்கும் தப்ப மாட்ட கு குழந்த சாப்பிட ஆரம்பிச்சானோ ஆஃப்டர் டெத் சாப்பிடுறான் ஆஃப்டர் டெத் சாப்பிடுறது தெரியும் உங்களுக்கு வாயை கறிச்சி போடுறோங்களா போடுங்க அவர் செத்தே போய்ட்டார் அப்ப கூட வாயை திறந்து போடுவான் போனா ஒரு ஒரு ட்ரெயில போனா இந்த பஸ்ல இந்த மப்சல் பஸ்ல போனீங்க டைம் பாஸ் டைம் பாஸ் டைம் பாஸ் டைம் பாஸ் டைம் பாஸ் டே டைம் அந்த வார்த்தை எனக்கு பிடிக்காதே இந்த டைம் பாஸ் பண்ணுங்க டைம் யூஸ் பண்ணணும் பாஸ் பண்ணக்கூடாது இந்த டைம் பாஸ் করতে பாப்கார்ன் கொண்டு வந்து நித்துறான் வனால பேச முடியாது டிவி கிடையாது பஸ்ல லாங் ஜர்னி போனோம் அதுவே உருட்டின்னு போனோம் அந்த வண்டியை பாய கட்டு இது பண்ணு தபஸ் அவசியமானது எவ்வளவு பேசணும் எவ்வளவு சாப்பிடணும் இதெல்லாம் தபஸ் வரும் நமக்கு வந்து சில பேர் வந்து புல் ஸ்டாப் இல்லாம பேசுவான் அவர் பேசி முடிச்ச பிறகு போயிடலான்னா திருப்பிக்கம்மா போ எப்படி பேசுறது அப்ப நம்ம வந்து விட்டதை வந்து அடுத்த வாரத்தில் பேசிப்போம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரதுதான் வேற வழி கிடையாது சில பேருக்கு நீங்க வந்து டைம் வச்சு போய் பேசணும் இல்லைன்னா அவ்வளவுதான் எல்லாம் போச்சு பத்து பஸ் விட்டுற வேண்டிதான் அதனால சுருக்கமா பேச தெரியணும் இதெல்லாம் தபஸ் தபஸ் உண்ணாவிரதம் இருந்து பார்க்கணும் தனிமையில இருந்து பார்க்கணும் இதெல்லாம் தபஸ் இந்த தபும் பகவானு கிட்ட இருந்து அப்படின்னா நீ என்ன தபஸ் பண்ணினாலும் என்ன தபஸ் பண்ண பெருமை அடிச்சு அது ஈஸ்வரா அப்படி சொல்லணும் நெக்ஸ்ட் என்ன சோ இதுதான் இந்த தபஸ் வந்து அவர் சொல்றாரு நீ எந்த ஆள் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆள் இருந்தாலும் விடப்படாதுன்றாரு ஓகே யக்ஞ தான தப கர்ம நத்யாஜ்யம் காரியமேவ தது யக்ஞோ தானம் தபஸ் செய்வ பவானி மனுஷி நாம் கிருஷ்ணா என்ன சொல்றாரு எக்னத்தான தபஸ் நீ விட்டுடக்கூடாது கட்டாயமா செய்யணும் அது தியாகம் பண்ணக்கூடாது அது மாத்திராகும் அவன் தான் மனுஷன் கேட்டகரிய கிருஷ்ணாவோட திருஷ்டில இல்ல ஓகே உங்க திருஷ்டியில வேணா போட்டுக்கோங்க முறைப்படுத்துதல் நெறிப்படுத்துதல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் கிடையாது வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் கொஞ்சம் கட்டுப்பாடு டிசிப்ளின் இருக்கணும் வாழ்க்கையில் இப்படிதான் இருக்கணும் யாரு நினைக்கிறாலும் அவங்க தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் இல்லைன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது அது அது மாத்திர தபசு நமக்கு தோன்றின பிறகு என்ன அதுக்கப்புறம் வந்து சத்தியம் பிரம்மச்சரியம் விதிச்ச சத்தியம் பிரம்மச்சரியம் அண்ட் விதி இது நாலும் சொல்றாரு இது நாலும் வந்தது எப்ப மனுஷனை உண்டாக்கிட்டாரோ இப்ப மிருகத்துக்கெல்லாம் தபஸ் பண்ண தேவையில்லை அதுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸும் கிடையாது அதுக்கு பாபமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது இந்த மிருகத்துக்கு எல்லாம் பட்சிக்குலாம் பாபம் பண்ண அதுக்கு பாபமும் பண்ண முடியாது புண்ணியமும் பண்ண முடியாது இருக்கிற அந்த பிராரத்தத்தை அப்படியே கழிக்கும் அவ்வளவுதான் இதுக்கு talent இதுக்குமாவ அதிகப்படுத்தே போக முடியும் நாளைக்கு சாயந்திரம் அத பத்தி சொல்றியா எப்படி இருக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இப்படிதான் இருக்கணும் அதனாலதான் நமக்கு தான் வேதம் மனுஷனுக்கு மாத்திரம் தான் வேதம் ஈவன் தோ தேவர்களுக்கு எக்ஷர்களுக்கு பித்ருக்கு கூட வேதா ஒரே ஒரு ஆளுக்கு யூஸ் அது யாருன்னா மனுஷனுக்கு அது மாத்திரம் இவன் லிப்ட் ஆக முடியும் இந்த தேவர்களா இருக்கான் எவ்வளவு பெரிய பெரிய ஆளா இருந்தாலும் திருப்பி ரிட்டன் ஆகணும் இந்த மனுஷன் மோட்சமாக முடியும் முக்தி ஆக முடியும் பவர் இருக்கு மற்ற எல்லா பிறவைகளை விட இத்தனை முக்கியமான பிறகு எடுத்து அடுத்த வர வாரம் இதே போல வரப்போறீங்க வேண்டியதை செய்வோம் என்ன சொல்றாரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை ஓகே பகவான் வந்து பதினேழாவது அத்தியாயத்திய டெடிக்கேட் பண்றாவுக்கு ய விபாக அப்படி சொல்றாரு த்ரிதா பவதி தேஹி நாம் சாஸ்வபாவஜா சாத்வீஹி ராஜசீ செய்வ தாமசீ சேதி தாம் ஸ்ரோனோ இந்த ஸ்ரத்தையை நான் மூன்றாக பிரிக்கிறேன் அர்ஜுனா அப்படி இல்லாரு தாமசிக ஸ்ரத்தா ராஜசிக ஸ்ரத்தா சாத்வீக சிரத்தான்னு பிரிக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இல்லைன்னா எப்படி போயிடுவே நீ செய்யறது ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடும் தத்தம் தபஸ்தப்தம் நீ செய்றியா அது பிரயோஜனம் இல்லாம போயிடும் அப்படி சொல்றாங்க அப்ப சிரத்தான் நம்ம ஊர்ல வந்து போயிடுது இப்ப சிரத்தை யாருக்கும் இல்ல என்ன விசுவாசம் நம்பிக்கை டெடிகேஷன் ஈடுபாடு இது லிட்ரல்லி உள்ள மீனிங் ஓகே அந்த சிரத்தை அறுக்கு இருக்கிறதோ அந்த சிரத்தையோட செய்தவனுக்கு தான் எல்லா விதமான சக்சஸ் இருக்கும் இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் அசிரத்த இருக்கு அலட்சியம் இருக்கிறது அப்படி இருக்கப்படாது சிரத்தை ரொம்ப முக்கியம் இங்க வந்து நம்ம பார்த்துட்டு வர்றதுல சிரத்தைன்றது என்ன அப்படின்னா எதுல சிரத்தை இருக்கணும் வேதத்துல சிரத்த இருக்கணும் ஈஸ்வரா சிரத்த இருக்கணும் குரு மேல சிரத்த இருக்கணும் தேசத்து மேல சிரத்த இருக்கணும் செய்யக்கூடிய கர்மத்துலோட செய்யணும் அப்பதான் அது வந்து ஒர்க் பண்ணும் ஒன் செகண்ட் விஷயம் இங்க சரியா புரிஞ்சுக்கணும் சாதகர்களுக்கு இந்த ஸ்ரத்தா புரிஞ்சாதான் கொஞ்சம் மேல முன்னேற முடியும் ஏன்னா ஸ்ரத்த வந்து ரொம்ப ரொம்ப இருக்கிற ஒரு சாதனை ரொம்ப முக்கியமான சாதனை சாதன மாத்திர முக்கியமான வேண்டியது அது அது என்னன்னா இப்ப வந்து இது இது என்ன கலர்ன்றத வேத சொல்ல தேவையில்லை உங்க கண்ணை தொடரங்கே பார்த்துட்டீங்க ஓகே இது சிரத்தா இது என்ன சாஃபரின் கலர் சாஃபரின் கலர் இதுக்கு ஒண்ணும் சிரத்தா வேண்டாம் இது சாஃபரின் கலர் நம்புங்க இது சாஃப்ரின் கலர் நம்புங்க இது டேபிள் நம்புங்க இதுக்கெல்லாம் சிரத்த தேவையில்லை கண்ணு துறக்கிறோம் பார்க்கணும் அப்போ பிரத்யமான விஷயத்துக்கும் அல்லது நீங்கள் வந்து காலையில் வந்து இப்போ ஒரு நீஷா போன பிறகு காஷா ஒன்று ஒன்று வந்துட்டு இருக்கான் ஓகே ஏதோ ஒன்று அதனால ஏதோ ஒன்று வந்துட்டு நமக்கு பன்னெண்டு மணிக்கு மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோம் நல்லா தூங்கின்னு போகணும் வந்து திருப்பி கங்கா யமுனா காவேரியெல்லாம் நம்ம சென்னையில் ஓடும் ஓ பா மழை அது அது பிரத்யக்ஷம் அது அனுமானம் ஒரு விஷயம் பிரத்யத்துக்கும் வராத அனுமானத்துக்கும் வராத விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு சொன்னா அங்க தேவை பிரத்யக்ஷமோ அனுமானமோ இருந்துட்டா அங்க அங்க வந்து சிரத்த தேவையில்லை நல்லா புரிஞ்சுங்க இதுல இது பிரமாணம் பிரமாணத்தினால நமக்கு அறிவு ஏற்படுகிறது பிரமாணத்தில் மழை பெய்யுதுன்னா மழை பெய்ஞ்சு இருக்கும்போது இது மழை தெரியும் பிரியக்ஷம் மழை பெய்யாதான் தண்ணி இருந்தா அனுமானம் எப்படி பார்க்கிறோமோ காதல் நான் கலரை பார்ப்பேன் முடியம் முடியாது புரிய மூணாவது பிரமாணம் வேத பிரமாணம் வேதா பிரமாணம் இது வேதாட் பிரமாணம் ஓகே வேதா சொல்றத நீ சிரத்தாத் பண்ண ஏன்னா உன்னுடைய பிரத்யக்ஷத்துக்கோ அனுமானத்துக்கும் இது வராது அங்க சிரத்த தேவைப்படுறது புரியுது அதனால நம்மளை பத்தின விஷயத்தையோ ஜீவத்தை பத்தி விஷயத்தையோ சிருஷ்டியை பத்தி சொல்றதோ மோட்சத்தை பத்தி பேசுறதும் வேதான் அந்த விஷயத்த இந்த கண்ணுல பார்த்து இத வந்து நான் கல சொல்றது வந்து பிராமண புத்தி பிராமணிய புத்தின் பேரு அது போல உபனிஷத்துல நம்ம பார்த்து நம்மளை பத்தி கண்டுபிடிக்கிறது பிராமண்ய புத்தி இது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு இந்த வகுப்புல சிரத்த வரும் இந்த வகுப்புல ஏன் சிரத்த வரல தெரியல இதுதான் நமக்கு இருக்கிற ஆனந்தத்தை காட்டக்கூடிய ஒரே இடம் இதுதான் அதுல அது தெரிஞ்சுத்துனா இந்த பிரமாணத்தை ஆப்ரேட் பண்ணினா தான் நான் யாருன்னு தெரியும் அந்த சந்தோஷத்தை ஆனந்தத்தை சரியான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் அப்படி நமக்கு தெரிஞ்சுட்டுன்னா இது புரிஞ்சு கொடுத்தோம்னா ஒவ்வொரு கிளாஸும் வரும் சப்போஸ் மழை வருதுன்னு வச்சுக்கோ போட்டு வச்சுக்கிட்டு வரும் பிகாஸ் இதுதான் இங்கதான் பிரமாணம் இதுதான் பிரமாணம் வேத தான் பிரமாணம் அந்த வேதத்தை தான் இங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால விடக்கூடாது அந்த சிரத்த வந்துடும் அதனால நமக்கு சிரத்தம் அதனால பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்றாரு ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் அப்படின்னா என்னது அண்டார்ட் பிரதேசத்தில் பனிமூட்டம் இருக்கிறது போயிட்டு ஒரு அந்த ஒரு கைட கூட்டிட்டு அங்க தேவையில்லை அப்படி செல்மஜானம் என்ன பத்தின அறிவு தெரியுது வரும் அந்த வேதத்து மேல இருக்கணும் அப்படி சொல்ற செகண்ட் என்ன வேல்யூஸ் சொல்றாரு சத்தியம் இந்த இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு கனெக்ஷன் இருக்கு சம்பந்தம் இருக்கு நமக்குள்ள பொறுத்து வரும் நீங்க அப்பட்டுமா அடிக்கிற சொல்றேன் இது உபநிஷத்தில் இருக்கிறத சொல்றேன் சத்தியம் சத்தியம் இண்டிகேஷன் ஆல் தயூஸ் இங்க சொல்லப்படுறது ஓகே எல்லா விதமான வேல்யூஸ் சொல்றது நமக்கு சத்தியத்தை பத்தி நம்ம நம்ம நாட்டில் வலியுறுத்திண்டே இருக்கணும் அதனால சத்தியத்தை இவ்வளவு ஹைலைட் பண்றதுனால தான் சத்தியமே ஜாயத்தை வச்சுட்டா தப்பி தவறி நம்ம செக்குலர் கவர்மெண்ட்ல ஓகே உனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை பேசக்கூடாது பேசறது சத்தியமா இருக்கணும் எப்பெல்லாம் பேசறீங்களோ அது சத்தியமா இருக்கணும் இப்படி சொல்லிட்டீங்க அப்ப நான் பேசவே முடியாதா அதுல நீங்க ஒரு வாரம் ட்ரை பண்ணி வச்சுங்க நான் பேசுறதுல உண்மையை தான் பேசணும் சொல்றாரு உண்மையை தான் பேசணும் அப்படின்னு ஒரு வாரம் ட்ரை பண்ணினா உங்க பேச்சு எயிட்டி பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கை பாருங்க வந்து பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியது பிரம்மச்சாரி கடைப்பிடிக்கிறது பிரம்மச்சரியம் இந்த சந்துரு மகாராஜன் ஒருத்தர் இருந்தார் சந்துரு மகாராஜா யாரு மிஸ்டர் பிதாமகர் பீஷ்மாச்சாரியோட தோப்பனர் காலத்தில் சந்தூர் மகாராஜா காலத்தில் பிரம்மச்சாரிகள் பிரம்மச்சாரியா இருந்தாங்களாம் எந்த விதமான புலன் இன்பத்துக்கு அடிமையாகாமல் மேகி நூடுல்ஸ் சாப்பிடாம ஸ்டூடெண்ட் ஸ்டூடண்ட புலன் இன்பத்துக்கு அடிமையாகவில்லை எந்த விதமான டிவி எல்லாம் பார்க்க மாட்டான் எந்த விதமான யூனியன் ஆரம்பிக்க இதற்கு பிரம்மச்சரிய செல் செல் பிரம்மச்சரிய இதுலையும் புலன்களுக்கு வேண்டிய விஷயத்தில் ஈடுபட மாட்டான் இதுக்கு பேர் பிரம்மச்சாரி கடைபிடிக்க வேண்டியது ஓகே அந்த மாதிரி நமக்கு வைத்திய காரியத்தில் இருந்த அத்தனை பிரம்மச்சாரி இருந்தாங்க இதெல்லாம் இருந்தது அதனால தான் தமிழ் என்ன சொல்றா இளமையில் கல் பாரதியார் சொன்ன முதுமையில் மண் அப்படின்னு சொல்லி இளமையில் கல் கல் அது கல் எடுத்து அடிக்கிறான் இளமையில் கல் இல்லடா கல்வி படிக்கணும் அர்த்தம் இளமையில யூனியன் வச்சுக்கூடாது ஒருத்தர் அடிச்சுக்கூடாது இந்த இந்து போட்ட அந்த கட்டையை அடுத்து இப்படி அதனால அந்த கல்லு கல்வி கற்கனும் நடத்தும் அதுக்கப்புறம் என்ன கடைசியா விதிச்சா டூஸ் ஓகே இதெல்லாம் கடைபிடிக்கணும் இதெல்லாம் கடைபிடிக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களாம் சொல்றது அதெல்லாம் பிரம்மத்துக்கிட்ட தோன்றியது இன்னும் என்ன தோன்றியது ஆஃப்டர் த பிரேக் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதட்சத்தை பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ண பாவசிஷே ஓம் சாந்தி சாந்திஹி ஹரிஹி ஓம் ஸ்ரீ குரு நமஹிவோம்